வணக்கம் நெயர்கிலி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் இன்று மே மாதம் இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பல்கேரியாவில் ஏப்ரல் கிளர்ச்சி ஆரம்பமானது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பெல்ஜியம் மன்னர் இரண்டாம் லீஃபோல்டு அவர்கள் காங்கோ சுதந்திர நாட்டை அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹிட்லர் தொழிற்சங்கங்களை தடை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பெர்லினை தாம் கைப்பற்றிவிட்டதாக சோவியத் ஒன்றியம் அறிவித்தது ஜெர்மனிய படைகள் இத்தாலியில் சரணடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது ஜெட் விமானம் தி ஹேவிலாண்ட் கோமெக் ஒன்று என்று பெயரிடப்பட்ட இந்த ஜெட் விமானம் முதல் தடவையாக லண்டனுக்கும் ஜொஹ்பர்க் நகருக்கும் இடையில் பறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எட்டாயிரத்தி இருபத்தி உயரம் கொண்ட சீசா பங் மலையுச்சியை இரண்டு சீன மலையேற்ற வீரர்கள் அடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பனாமா நாட்டில் நடந்த தேர்தலில் மரியா மாஸ்கோசோ என்பவர் முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பர்மா நாட்டில் ஏற்பட்ட சூறாவளி மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஒரு பேர் கொல்லப்பட்டனர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடிழந்தனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அல் தீவிரவாத இயக்கத்தின் தலைவன் ஒசாமா பின் லேடன் அமெரிக்க படையினரால் பாகிஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செரோம் கே ஜெரோம் ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அலெக்சாண்டர் கெரன்ஸ்கி ரஷ்யாவின் பத்தாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சத்யஜித்ரே இந்திய திரைப்பட இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ந சஞ்சீவி புதின எழுத்தாளர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே கோவிந்தாச்சாரியா இந்திய அரசியல்வாதி சமூக செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரயன் லாரா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டுவெயின் ஜான்சன் அமெரிக்க கனட மற்போர் வீரர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டேவிட் பெகாம் இங்கிலாந்து கால்பந்து வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இசை பிரியா தமிழீழ ஊடகவியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு லியனார்டோ டாவின்சி இத்தாலிய ஓவியர் சிற்பி கட்டிட கலைஞர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வி கிம் வி சிங்கப்பூரின் நான்காவது குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கே பாலாஜி தமிழ் திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒசாமா பின்லேனர் அல் கைதா தீவிரவாதி இந்நாளின் சிறப்புகள் இந்தோனேஷியா தேசிய கல்வினால் ஈரான் ஆசிரியர் தினம் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை